நாற்பத்தி ஆறு தலாபின் உபைல்ல அவர்கள் கூறியதாவது என்ற பகுதியை சேர்ந்த ஒருவர் அவருடைய குரல் செவியில் ஒளித்தது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் அருகில் வந்ததும் இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அப்போது நபிசல்லாஹும் அலிஹின் வசல்லம் அவர்கள் இஸ்லாம் என்பது இரவிலும் பகலிலும் ஐவேளை தொழுகைகள் என்றார்கள் உடனே அவர் அத்தொழுகையை தவிர வேறு தொழுகை ஏதாவது உண்டா என்றார் அதற்கு அவர்கள் நீர் விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்கிறார்கள் அடுத்து ரமதான் மாதம் நோன்பு நோற்பதுமாகும் என நபிசல்லும் அலிங்க செல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவர் அதை தவிர வேறு ஏதேனும் என் மீது கடமை உண்டா என்றார் அதற்கவர்கள் நீர் விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்றார்கள் அவரிடம் நபிசல்லி அவர்கள் ஜக்காத் பற்றியும் சொன்னார்கள் அதற்கவர் அதை தவிர வேறு ஏதும் என் மீது கடமையா என்றார் அதற்கு நீராக விரும்பி செய்தாலே தவிர வேறு தர்மங்கள் கடமை இல்லை என்றார்கள் உடனே அம்மனிதர் அல்லாஹின் மீது ஆணையாக நான் இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பி சென்று விட்டார் அப்போது இவர் கூறியதற்கேற்ப நடந்து கொண்டால் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபிசல்லும் அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்